நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் ஜனவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அலிபாக் கடற்கரை மகாராஷ்டிர மாநிலத்தில் அமைந்துள்ளது இரண்டு எவரஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பார்வையற்ற வீரர் எரிக் வெயின் மூன்று யமுனை நதியின் புராண பெயர் ஜம்னா இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று முசோபோபியா என்பது எந்த உயிரினத்தை பார்த்து பயப்படுவதை குறிக்கும் இரண்டு இந்திய சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் மூன்று தென்னிந்தியாவில் பனி பொழியும் இடம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி